பாடம் இருநூற்றி ஏழு சூரியன் உதயமாகி உயர்வதிலிருந்து சூரியன் உச்சியிலிருந்து சாயும் வரை லுகா தொழுகையை தொழுவது கூடும் வெப்பம் அதிகமாகும் சமயமும் பகல் ஆரம்பமான நேரமும் தொழுவது மிகச் சிறந்ததாகும்